சச்சிதானந்தூபாய तापत्रय தாபத்தயவிஷா ஸ்ரீ கிருஷ்ணாய்மதம் ஏகாதகம் நாரதவசுதேவசம்வாதம் ரெண்டாவது அத்தியாயம் பூர்த்தியாகி இப்பொழுது மூன்றாவது அத்தியாயம் தொடங்குகிறதுஹரே நம ஸ்ரீஹரே நமஸ்ரீஹரே நமராஜோ பரஸ் விஷ்ணோரீஷ் மாயினா மோஹி மாயா வேதித்துகவந்தோவிச்சரவர்த்தி ரிஷபதேவருடைய குமாரர்களாகிய அந்த நவயோகிகளிடத்துல சம்பவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார் மாயன்னா என்ன அதனுடைய ஸ்வரூபம் என்ன பகவான்னா யார் பாகவத தர்மம்னா என்ன அதை கடக்கிறதுக்கான உபாயம் என்ன இப்படிங்கிற கேள்விகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் முதல்ல கவிங்கிற யோகியானவர் பதில் சொன்னார் அப்புறம் ஹரிங்கிற யோகியானவர் பதில் சொன்னார் இப்போ அந்தரீக்ஷா அப்படிங்கிற யோகி பதில் சொல்ல போகிறார் இந்த இடத்துல ரெண்டு ஸ்லோகத்தில் கேள்வி கேட்கிறார் நிமி சக்கரவர்த்தி இந்த ஸ்லோகம் என்னன்னா பரஸ்ய ஈசஸ்ய விஷ்ணோகோ மாயாம் வேதித்தும் இச்சாமஹா இச்சாமஹான்னு எல்லாரும் சேர்த்துன்னு சொல்கிறார் நாங்கள் எல்லோரும் கேட்க விரும்புகிறோங்கிறார் இந்த பகவந்தஹான்னு இருக்கேன் அதை எல்லாரையும் அட்ரெஸ் பண்ணுறார் இந்த ரிஷபதேவகுமாரர்களை பார்த்து இந்த யோகிகளை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார் ஹே பகவந்தா ஓ பகவான்களே மாயாம் வேதித்தும் இச்சாமி மாயையை பற்றி நான் அறிய விரும்புகிறேன் மாயாம் வேதித்தும் இச்சாமகா மாயையை பற்றி நாங்கள் அறிய விரும்புகிறோம் யாருடைய மாயாசக்தி பரஸ்ய ஈஷஸ்ய விஷ்ணோகோ மாயாம் அந்த மேலான அனைத்தையும் ஆளக்கூடிய எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய அவருடைய ஆற்றல் எங்கும் நிறைந்திருக்கிறது அவரும் எங்கும் நிறைந்திருக்கிறார் மேலானவராக நுண்மையானவராக இருக்கிறார் அனைத்தையும் படைத்து காத்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட விஷ்ணுவினுடைய மாயாசக்தியை பற்றி நாங்கள் அறிய விரும்புகிறோம் நகா புருவந்து எங்களுக்கு அதை உபதேசம் பண்ணுங்கள் எப்பேற்பட்ட மாயாசக்திங்கிறத சொல்கிறார் அவர் அதாவது மாயையை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் மாயை ஜெயிச்சவன் அவங்கள கூட மயக்கிடும் नाम मा विम अब यार गर्व अड़िया देवी महात्म्यारि ज्ञानी नाम चेता भगवती हिशा बल दाकृष्य मोहाय महाम प्रयचती देवी महात्म्य स्लोकम एपेप अरीवाल माया देवी मयक विवाद अात्पर्य கீதையினையும் பகவான் சொல்கிறார் முயற்சி பண்ணுகிறவனையும் கூட இந்த மாயை ஒரு வழி பார்க்கும் எதத்தோஹியபௌந்தேய पुरुषस्य விபஷிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மன அப்புறம் பகவான் சொல்கிறார் தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா இந்த மாயை தெய்வீகமானது குணமயமானது என்னுடைய மாயையானது கடப்பது கடினங்கிறார் என்னையே சரணாகதி பண்ணுகிறவன் இதை கடந்து விடுவான் என்றும் உபதேசம் பண்ணுகிறார் மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயா மே தாம் தரந்தித்தே இப்படி பல ஸ்லோகங்கள் மாயினுடைய பிரபலத்தை சொல்லுகிறது அதுதான் இங்கே சொல்கிறார் மாயினாமப்பி மோகினி மாயாவிகள்னு சொல்கிறார் மாயையை ஆளக்கூடிய தன்மை படைத்தவர்களை கூட மயக்கக்கூடிய ஆற்றல் இந்த இறைவனுடைய மாயா சக்திக்கு இருக்கிறது ஆகவே மாயினாமபி மோகினி மாயாம் வேதித்தும் இச்சாமஹா பெரிய பெரிய அறிவாளிகளையும் மாயையை ஜெயிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களையும் மயக்கக்கூடிய இறைவனுடைய மாயையை பற்றி நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்று நிமி இந்த ரிஷபதேவருடைய குமாரர்களிடத்தில் இப்படி ஒரு பிரசனம் பண்ணியிருக்கிறார் இன்னும் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்கிறார் உங்கள் உபதேசங்கள்லாம் தவிட்டலேன்னு சொல்ல போகிறார் அந்த ஸ்லோகத்தை பிறகு படிப்போம் இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் ஸ்ரீஹரே நமஸ்ரீஹரே நம ஸ்ரீஹரே நமராஜோ பரஸ் விஷ்ணோரீஷ மாயிநாபி மோஹினீ மாயா வேதித்துமி பகவந்தோருவந்து நல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்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 8, 8, 4, 4, 5, என்ற எண்ணுக்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விபரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் ஹரிவோம்